அவர் உலகத்தின் சோதனைகள் எவ்வளவுதான் அதிகமாக பெரியதாக கடுமையாக இருப்பினும் அவற்றை தனது இறை நம்பிக்கைக்கு முன் மாபெரும் வெள்ளப் மேல் வரும் ஒன்றுமில்லா நுரையாகவே பார்ப்பார் தான் உணரும் இறைநம்பிக்கின் நம்பிக்கையின் சுவைக்கு முன்னால் உலகத்தின் எவ்வளவு பெரிய கஷ்டமானாலும் அதை பொருட்படுத்த மாட்டார் இறை உறுதியாக உள்ளத்தில் ஊடுருவி அது மலைகளையும் எடை அளவுக்கு வலுமிக்கதாக இருக்கும் இதைத்தான் அல்லாஹ் அழகாக குறிப்பிடுகிறான் அவன்தான் மேத்திலிருந்து மழையை பொ அது பொழிகின்ற நீருக்கு தக்கவாறு சிறிய பெரிய ஓடைகளாக ஓடுகிறது அந்த ஓடைகளில் வெள்ளம் நுரைகளை மேல் சுமந்து செல்கிறது இவ்வாறே ஆவரணங்களுக்காகவோ அல்லது மற்ற சாமான்களுக்காகவோ உலோகங்களை நெருப்பில் வைத்து உருக்கும் பொழுதும் அதை போன்ற அழுக்கு நுரையாக மிதக்கிறது சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் அல்லாஹ் இதனை உதாரணமாக கூறுகிறான் ஏனென்றால் அழுக்கு நுரையோ பயனற்றதாக இருப்பதால் அழிந்து மறைந்து விடுகிறது மனிதனுக்கு பயனளிக்க கூடியவையோ பூமியில் சேர்த்து வைக்கப்பட்டு நிலையாக இருக்கின்றன இவ்வாறே நம்பிக்கை அற்றவர்களை நம்பிக்கையாளர்களை பூமியில் சேர்த்து வைக்கப்படும் பயன்தரும் பொருட்களுக்கும் ஒப்பிட்டு அல்லாஹ் உதாரணம் கூறுகிறான் அல் குர் அத்தியாயம் பதிமூன்று வசனம் பதினேழு இந்த ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டு நிலை கொலையாமை பொறுமை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 குரேஷிகர்களின் மூவர் ஓரிடத்தில் ஒன்று கூடினார்கள் இவர்கள் ஒவ்வொருவரும் பிறருக்கு தெரியாமல் ரகசியமாக குர்ஹானை செவிமடுத்திருந்தார்கள் ஆனால் பிறகு இவர்களது ரகசியம் வெளியாகிவிட்டது மூவரில் ஒருவன் அவர்கள் இரண்டாம் ஓனான அபு ஜகலிடம் நீ கேட்பதைப் பற்றி என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான் நான் என்ன கேட்டுவிட்டேன் எங்களுக்கும் அப்து குடும்பத்திற்கும் சிறப்பு விஷயத்தில் போட்டி வந்தபோது அவர்கள் ஏழைகளுக்கு உணவளித்தார்கள் நாங்களும் உணவளித்தோம்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 அப்போது அப்து மனாப்பின் குடும்பத்தார்கள் எங்களுக்கு இறை இருக்கின்றார் அவருக்கு வானத்திலிருந்து வகையை இறை செய்து வருகிறது என்று கூறினார்கள் அதற்கு அபுஜகல் இந்த சிறப்பை எப்பொழுதும் நாங்கள் அடைந்து கொள்ளவே முடியாது என்று பொறாமையுடன் கூறி நீங்கள் கூறும் இந்த நவியை ஒரு காலம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மைப்படுத்தவும் முடியாது என்று கூறிவிட்டான் ஆதாரம் இப்னு ஹிஷாம் முகம்மதே நாங்கள் உம்மை பொய்ப்பிக்கவில்லை நீ கொண்டு வந்த மார்க்கத்தைத்தான் பொய்ப்பிக்கின்றோம் என்று அபுஜகல் எப்போதும் கூறி வந்தான் அதையே இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது நபியே உங்களை பொய்யரென அவர்கள் கூறுவது நிச்சயமாக உங்களுக்கு கவலையை தருகின்றது என்பதை உறுதியாக நாம் அறிவோம் நிச்சயமாக அவர்கள் உங்களை பொய்யாக்கவில்லை ஆனால் இந்த அநியாயக்காரர்கள் அல்லாஹுவின் வசனங்களையே பொய்யாக்கி நிராகரிக்கின்றனர் அல் குர் அத்தியாயம் ஆறு வசனம் முப்பத்தி மூன்று ஒரு நாள் நபி சொல்லல்லாஹ் அவர்களை நிராகரிப்பவர்கள் மும்முறை எல்லை மீறி குத்தலாக பேசினார்கள் அப்போது நபிசல்லாஹ் அலைவாசலம் அவர்கள் குறைசி கூட்டமே திட்டவட்டமாக நான் உங்களிடத்தில் உங்களை பழியிட்டு விடும் முடிவை கொண்டு வந்துள்ளேன் இதே நிலையில் நீங்கள் நீடித்தால் அதிவிரைவில் உங்களது கதை முடிந்துவிடும் என்று எச்சரித்தார்கள் இவ்வார்த்தை அவர்களிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களுக்கு கடும் இருந்தவர் கூட அவர்களை மிக அழகிய முறையில் சமாதானப்படுத்தினார் ஒருமுறை அறுக்கப்பட்ட கொட்டகத்தின் குடல்களை சஜிதாவில் இருக்கும் போது நபிசல்லா ஹலைவசலம் அவர்களின் மீது அவர்கள் போட்டனர் அவர்களுக்கு எதிராக அல்லாஹுவிடம் நபி அவர்கள் கையேந்திய போது எதிரிகளின் சிரிப்பு மறைந்து கவலையும் துக்கமும் அவர்களை பீடித்து கொண்டது நிச்சயமாக தங்களுக்கு நாசம்தான் என்பதை உறுதியாக விளங்கி கொண்டனர்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 நான் தான் உன்னை கொள்வேன் என்று கூறினார்கள் அவர்கள் அவன் மீது ஈட்டியை எய்து சிறிய காயத்தை ஏற்படுத்திய முகம்மது மக்காவில் இருக்கும் என்னை கொள்வேன் என்று சொல்லியிருந்தார் அல்லாஹின் மீது சத்தியமாக அவர் என் மீது துப்பி இருந்தாலும் அவர் என்னை கொன்றிருப்பார் என்றான் உபை இதன் விவரம் பின்னால் வர இருக்கிறது ஆதாரம் இப்னு ஹிஷாம் மக்காவில் இருக்கும் சாதி இப் ஆதரவு எல்லாம் அன்பு அவர்கள் உமையாவை பார்த்து முஸ்லிம்கள் உன்னை நிச்சயம் கொலை செய்து விடுவார்கள் என்று நபி சொல்லாஹ் அலைவசம் கூற நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறினார்கள் இதை கேட்ட உமையாவுக்கு மரண பயம் ஏற்பட்டு மக்காவை விட்டு வெளியேறவே மாட்டேன் என்று தனக்குத்தானே உறுதி செய்து கொண்டான் பத்ரு அன்று அபு ஜஹல் தன்னுடன் வந்தே ஆக வேண்டும் என்று அவனை நிர்பந்தித்த போது போரிலிருந்து தப்பிப்பதற்கு வசதியாக மக்காவில் உள்ள ஒட்டகங்களின் மிகச்சிறந்ததை வாங்கி தன்னுடன் வைத்துக் அவனுடைய மனைவி ஏ அபு சஃப்வான் மதினாவில் உள்ள சகோதரர் உனக்கு கூறியதை நீ மறந்து விட்டாயா என்று கேட்டால் அவன் அல்லாஹ் மீது சத்தியமாக நான் அவர்களுடன் சிறிது தூரம் தான் செல்ல நாடுகிறேன் என்று கூறினான் ஆதாரம் சஹி உல் புகாரி இவ்வாறே நபிசல்லாஹ் அலை வசலம் அவர்களது எதிரிகளின் நிலை இருந்தது நபி சொல்லாஹ் ஹலை வசலம் அவர்களது தோழர்களின் நிலை எவ்வாறு இருந்ததென்றால் நபி அவர்களை தங்களது உயிரினும் மேலாக அவர்கள் மதித்தார்கள் பல்லத்தை நோக்கி தண்ணீர் விரைந்து வருவது போல நபி அவர்களை நோக்கி அவர்கள் உள்ளத்தில் உண்மையான பிரியம் விரைந்து வந்தது காந்தத்தை நோக்கி இரும்பு ஈர்க்கப்படுவது போல உள்ளங்கள் ஈர்க்கப்பட்டன நபி சொல்லல்லா ஹலேவசல்லம் அவர்கள் மீது தோழர்கள் உள்ளத்தில் இருந்த அர்ப்பணிக்கும் ஆசை அளவிட முடியாதது நபி அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த அன்பும் பிரியமும் அப்படித்தான்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 அல்லாஹுவின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்றுதான் கேட்டார்கள் இதை கேட்ட தைம் கிளையினர் அவரை குறை அன்னாரது தாயார் உம்முள் கயிரிடம் இவருக்கு உணவழியுங்கள் ஏதாவது இவருக்கு குடிக்க கொடுங்கள் அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார்கள் அன்னாரது தாய் அனைவரும் சென்ற பின் உணவு சாப்பிட அவரை வற்புறுத்தி கொண்டே இருந்தார் ஆனால் அபுபக்ரோ அல்லாவின் தூதர் என்னவானார்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார்கள் அவர்களது தாய் உனது தோழரை பற்றி அல்லாஹின் சத்தியமாக ஒன்றுமே எனக்கு தெரியாது என்று கூறினார் நீங்கள் கத்தாவின் மகள் உம்மு ஜமீல் உமரின் சகோதரியிடம் சென்று நபிசல்லா ஹலைவசலம் அவர்களை பற்றி விசாரித்து வாருங்கள் என்று அபுபக்ரோதி அல்லாஹ் அன்பு கூறினார்கள் தாயார் உம்மு ஜமீலிடம் வந்து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 கல் கொண்ட இறை நிராகரிப்போரும் பாவிகளும் உங்களை இவ்வாறு செய்துவிட்டார்கள் அல்லாஹ் உங்களுக்காக அவர்களிடம் பழிவாங்க வேண்டுமென நான் ஆதரவு வைக்கிறேன் என்று கூறினார் அவரிடம் அபுபக்ரது அல்லாஹ் அன்பு அல்லாவின் தூதரை எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டதற்கு இதோ உமது தாய் நமது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்று கூறவே அவரை பற்றி பரவாயில்லை என்று கூறியவுடன் நபிசல்லாஹ் அலைவசல்லம் நல்ல விதமாக பாதுகாப்புடன் இருக்கிறார்கள் என்று உம்மு ஜமில் கூறினார் அவர் எங்கிருக்கிறார் என்று அபு பக்ரதி அல்லாஹ் கேட்கவே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 நூலின் பல இடங்களில் நபி ஹலை வசல்லம் அவர்களின் மீது நவித்தோழர்கள் வைத்திருந்த அன்பை விவரிக்கும் அற்புதமான சம்பவங்களையெல்லாம் நாம் கூறுவோம் குறிப்பாக ஒஹது போரில் நடந்த நிகழ்ச்சிகள் குபைப் இன்னும் அவர் போன்ற நவித்தோழர்கள் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளை நாம் பின்னால் பார்ப்போம் மூன்றாவது கடமை உணர்வு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 அதற்கு பின் நிரந்தர இன்பம் அல்லது நிரந்தர வேதனை நிச்சயம் உண்டு இவ்வாறு உறுதியான நம்பிக்கையை நபித்தோழர்கள் கொண்டிருந்தனர் தங்களின் வாழ்க்கையை அச்சத்திலும் ஆதரவிலும் கழித்தனர் அல்லாஹின் அருளை ஆதரவு அவனது வேதனை பயந்தும் வந்தனர் அடுத்து வரும் வசனம் இதையே சுட்டி காட்டுகிறது அவர்கள் தங்களுக்கு சாத்தியமான வரையில் தானம் கொடுக்கின்றனர் அத்துடன் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனிடம் செல்ல வேண்டும் என்பதே அவர்களது உள்ளங்கள் பயப்படுகின்றன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 அந்த அடிப்படை உண்மைதான் என்பதை குரு வசனங்கள் தக்க சான்றுகளாலும் தெளிவான சமூகமான இஸ்லாமிய சமூகம் அமைய வேண்டிய அடிப்படைகளை மேன்மைமிகு குரு ஆன் காட்டியது இதில் நேரிடும் இன்னல்களை சகித்துக் கொள்ள வேண்டும் எதிர்ப்புகள் தலை போது துணிவுடன் இருக்க வேண்டும் என்பதை முன் சென்ற சமுதாயங்களை எடுத்து காட்டி அவர்களை செய்திகளில் நல்ல படிப்பினைகளையும் ஞானங்களையும் வழங்கியது நம்பிக்கையாளர்களே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 உங்களைப் போல நம்பிக்கை கொண்ட அவர்களையும் அவர்களுடைய தூதரையும் வாட்டும் வறுமையிலும் நோயிலும் பீடித்து அவர்கள் வருந்தி தங்களுடைய கஷ்டங்களை நீக்கி வைக்க அல்லாகவுடைய உதவி எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று கேட்டதற்கு அல்லாஹவுடைய உதவி நிச்சயமாக இதோ சமீபத்தில் இருக்கிறது என்று நாம் ஆறுதல் கூறும் வரையில் அவர்கள் ஆட்டி வைக்கப்பட்டார்கள் அல்குர் ஆன் அத்தியாயம் ரெண்டு வசனம் இருநூற்றி பதினான்கு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 தங்கள் மீது வரம்பு மீறி கொடுமை உரைந்த இறை மறுப்பாளர்களான தங்களின் எதிரிகளின் நிலை நாளை மறுமையில் எவ்வாறு இருக்கும் என்று முஸ்லிம்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர்களுக்கு அதையும் குர் இவர்கள் நரகத்திற்கு முகம் குப்புரை எழுத்துச் செல்லும் நாளில் இவர்களை நோக்கி உங்களை நரக நெருப்பு பொசுக்குவதை சுவைத்து பாருங்கள் என்று கூறப்படும் அல் குர் அத்தியாயம் ஐம்பத்தி வசனம் நாற்பத்தி அந்த நிராகரிப்பவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹுடன் விசாரணை செய்யப்பட்டு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 ால் நிச்சயமாக அவர்கள் உதவி செய்யப்படுவார்கள் நிச்சயமாக அவர்களுடைய படையினர்கள் நம்பிக்கையாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் ஆதலால் நபியே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 வெகு விரைவில் இவர்களுடைய கூட்டம் சிதறடிக்கப்பட்டு இவர்கள் புறங்காட்டி செல்வார்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் ஐம்பத்தி நான்கு வசனம் நாற்பத்தி ஐந்து இவர்களுடைய எம்மாத்திரம் மற்ற கூட்டத்தினர்களைப் போலவே இவர்களும் முறியடிக்கப்படுவார்கள் அல் குர் ஆன் அத்தியாயம் 38, எட்டு வசனம் பதினொன்று ஹபஷாவிற்கு சென்று குடியேறிய முஸ்லிம்களை பற்றி இந்த வசனம் இறங்கியது நம்பிக்கையாளர்களே உங்களில் எவர்கள் எதிரிகளால் துன்புறுத்தப்பட்டு பின்னர் அல்லாஹுக்காக தங்கள் ஊரை விட்டு புறப்பட்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் இந்த உலகிலும் நல்ல இருப்பிடத்தையே தருவோம் மறுமையின் கூலியோ இதை விட மிக பெரியது இதனை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமே அலு குர் ஆன் அத்தியாயம் பதினாறு வசனம் நாற்பத்தி ஒன்று நபி யூசுப் அலைஹ் சொலாத் அவர்களின் வரலாற்றை விசாரித்த அந்த மக்களுக்கு பதில் கூறும்போது நபியே நிச்சயமாக யூசுப் மற்றும் அவரது சகோதரர்களுடைய சரித்திரத்தை பற்றி வினவுகின்ற இவர்களுக்கு இதில் பல படிப்பினைகள் இருக்கின்றன அல் குர்ஆன் அத்தியாயம் பனிரெண்டு வசனம் ஏழு என்றும் அல்லாஹ் கூறினான் அதாவது நபி யூசுப் அலைஹ் சலாத்து அவர்களின் வரலாற்றை விசாரித்த மக்காவாசிகளே அவர்களின் சகோதரர்களுக்கு ஏற்பட்ட தோல்வியை போன்றே நீங்களும் தோல்வியை சந்திக்க இருக்கிறீர்கள் அவர்கள் அடிவணிந்தது போன்றே நீங்களும் வெகு விரைவில் அடிவணிவீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டது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 அல் குர் ஆன் அத்தியாயம் பதினான்கு வசனங்கள் பதிமூன்று மற்றும் பதினான்கு பாரசீகர்களுக்கும் ரோமர்களுக்கும் மிக கடுமையான போர் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் மக்காவாசிகள் இணைவை பாரசீகர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் ஆனால் முஸ்லிம்கள் அல்லவையும் அருமையினாலையும் நம்புகின்ற ரோமர்களே வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பினார்கள் அப்போது அந்த போரில் பாரசீகர்கள்தான் வலுப்பெற்று முன்னேறியும் வந்த நேரத்தில் இன்னும் சில ஆண்டுகளில்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 அல்லாஹுவுக்கே சொந்தமானது அவர்கள் வெற்றியடையும் அந்நாளில் நம்பிக்கையாளர்கள் அல்லாஹின் உதவியைக் கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு உதவி புரிகிறான் அவன் அனைவரையும் மிகைத்தவனும் கிருவி உடையவனுமாக இருக்கின்றான் அல் குர் ஆன் அத்தியாயம் முப்பது வசனங்கள் ரெண்டிலிருந்து ஐந்து வரை நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களும் அவ்வப்போது இதுபோன்று நற்செய்திகளை மக்களுக்கு கூறி வந்தார்கள் ஹஜ்ஜுடைய காலங்களில் உக்கால் மஜன்னா தில் மஜாஸ் என்ற இடங்களில் தூதுத்துவத்தை எடுத்துக் மக்களை சந்திக்கும்போது சொர்க்கத்தின் நச்செய்தி மட்டுமல்லாது இவ்வுலக வாழ்க்கையின் வெற்றியை கொண்டோம் கூறி வந்தார்கள்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 உலக ஆசாபாசங்களை காட்டி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களிடம் பேரம் பேசி அவர்களை பணிய வைக்க முயன்ற போது நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் அவனுக்கு கூறிய பதிலையும் அந்த பதிலில் இஸ்லாம் நிச்சயம் மிகைத்தே தீரும் என்று உத்வா விளங்கி கொண்டதையும் இதற்கு முன் நாம் கூறியிருக்கிறோம் இவ்வாறே அபுதாலிப்பிடம் வந்த கடைசி குழுவினருக்கு கூறிய பதிலையும் நாம் முன்பே பார்த்திருக்கின்றோம் அந்த பதிலில் ஒரே ஒரு வார்த்தையைத்தான் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறேன் அந்த வார்த்தையினால் அரபியர் உங்களுக்கு பணிவார்கள் அரபியர் அல்லாதவர்களையும் நீங்கள் ஆட்சி செய்யலாம் என்று மிகத் தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் கபாப் இவனு அறத் ரோதியெல்லோ வன்கு கூறுகிறார்கள் நவி சொல்லா அலைகி வசல்லும் காபாவின் நிழலில் தங்களது போர்வையை தலையணையாக வைத்து படுத்திருந்த போது நான் அவர்களிடம் வந்தேன்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 இதுபோன்ற நற்செய்திகளை மறைமுகமாகவோ அந்நியர்களுக்கு தெரியாமல் ரகசியமாகவோ நபிசல்லாஹலை வஸ்லம் அவர்கள் கூறவில்லை மாறாக முஸ்லிம்கள் இந்த நற்செய்தியை தெரிந்து வைத்திருந்தது போலவே நிராகரிப்பவர்களும் தெரிந்து வைத்திருந்தார்கள் அஸ்வத் இவ்ணு முத்தலிவும் அவனது கூட்டாளிகளும் நபித்தோழர்களை எப்போது பார்த்தாலும் இடித்துரைப்பதும் கிண்டல் செய்வதும் ஆகவே மேலும் இதோ பாருங்கள் கிஸ்ரா கைசறை நாடுகளுக்கு வாரிசுகளாக ஆகப் போகும் அரசர்கள் உங்களை கடந்து செல்கிறார்கள் என்று நவித்தோழர்களை குத்தி காண்பித்து விசிலடித்து கைதட்டி கேலி செய்வார்கள் இவ்வுலகில் அதி விரைவில் ஒளிமயமான சிறப்புமிக்க எதிர்காலம் உண்டு என்று கூறப்பட்ட நற்செய்திகளால் எல்லா புறத்திலிருந்தும் தங்களுக்கு இழைக்கப்பட்டு வந்த கொடுமைகளையும் அநியாயங்களையும் கோடை காலத்தில் வெகு விரைவில் களைந்துவிடும் மேகமூட்டமாகவே நவித்தோழர்கள் கருதினார்கள் மேலும் இந்த நற்செய்திகள் உலக மட்டும் குறிப்பிடாமல் அழியாத மறுமையில் நிலையான சொர்க்கம் முஸ்லிம்களுக்கு உண்டு என்று கூறியன இது நவித்தோழர்களுக்கு மிகுந்த ஆறுதலையும் ஆதரவையும் கொடுத்தது இது மட்டுமல்லாமல் முஸ்லிம்களை ஆன்மாவிற்கு நபி சொல்லாஹு அலைவசல்லாம் இறை நம்பிக்கை எனும் பயிற்சி மூலம் வலுவூட்டி வந்தார்கள் அவர்களை குர்ஆன் மற்றும் நல்லுபதேசங்களால் பரிசுத்தமாக்கினார்கள் உலக பொருட்களுக்கும் அற்ப சுகங்களுக்கும் அடிமையாவதிலிருந்து விடுவித்து உள தூய்மை நற்பண்பு உயரிய குணங்கள் என மிக உயர்ந்த தரத்திற்கு தங்களது தோழர்களை மேம்படுத்தினார்கள்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 சிறந்த நன்மக்களாக விளங்கினார்கள்